விலங்குகளும் பறவைகளுமே தவிர அதில் வேறு யாரும் வசிக்க மாட்டார்கள் இறுதியாக மதினாவை நோக்கி முசைனா கூட்டத்தை சேர்ந்த ஆடு மேய்ப்பாளர்களான இருவர் தங்களின் ஆடுகளை மேய்த்தவர்களாக வருவா அவர்கள் மதீனாவை நெருங்கியதும் தங்களின் ஆடுகளை இருவரும் அழைப்பார்கள் அவை வன விலங்குகளுடன் சேர்ந்ததாக காண்பார்கள் அடைந்ததும் இருவரும் முகம் குப்பற கீழே விழுந்து மரணிப்பார்கள் இன்று நபி செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏழு நான்கு முஸ்லிம் ஒன்று